तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷோத்பத்தியாவிஷா ஸ்ரீகிருஷாய்வாச்சுரோகத்து சத்தாரோ நமசோபைரகீர் மருதுசுச்சிரக்கிச்சன அனீஹோமித்துந்தோமோ முனீராத்மா ஹிருத்தமாஞ்சஷு அமீமா நல்பாருக்கவி அுணாந்தோஷா மையிஷ்டி ஸ்க்கான் லியஜய் சர்வன் மாம் பஜேத்த ச மயா ஆதிர்ஷ்டான் நபி சர்வான் காமான் தர்மான் சந்தியஜ மயா ஆதிஷ்டானபி என்னால் உபதேசிக்கப்பட்டதுதான் வேதங்கள் ஆனால் அந்த வேதத்தில் அர்த்தகாமத்துக்காக நிறைய கர்மாக்கள்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கு அதிருஷ்டமான சக்தியை கொண்டு எவ்வளவு பொருளை வளர்க்கலாம் புல நின்பங்களை அவன் அனுபவிக்கலான்லாம் அதெல்லாம் அவன் ஆக மயா ஆதிஷ்டான் அப்பி மயா வேதத்வாரா ஆதிஷ்டான் நபி என்னால் வேதத்தின் வாயிலாக உபதேசிக்கப்பட்ட விஷயங்களையும் கூட அதில் உபதேசிக்கப்பட அதில் பகவான் நிறைய காமான்னு சொல்லியிருக்கார் நிறைய காமிய விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கார் ஆனால் தர்மமான முறையில் சொல்லியிருக்கார் அது தர்மமான முறையில் எப்படி பொருள் ஈட்டலாம் தர்மமான முறையில் எப்படி புலநின்பங்களை தூக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அதையும் விட்டுட்டுங்கிற சர்வான் காமான் தர்மான் சந்தேஜ்ய ஆஹா அதிருஷ்ட சக்தி மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியங்களை கூட விட்டுட்டுங்கிற சுதர்ம தியாக சந்யாச புத்தி ஆ காமான் தர்மான் சம் நன்றாக விட்டுவிட்டு மாம் பஜேத எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையிலேயே இருக்கான் சகுணம் வா நுணம்பா நம்ம போட்டுக்கணும் மச்சித்தாக மத்கத பிராணாகான்னு கீதையில் சொல்கிறார் தச்சிந்தனம் தற்கனம்னு வேதாந்தத்திலையும் சொல்கிறோம் ஆகவே எப்பொழுதும் நிர்குண பிரம்ம தியானம் அல்லது சகுண பிரம்ம தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறானோ அவன்தான் சத்தமகா சிறந்த சாது சா சத்தமஹா அவன் உத்தமமான சாது ஆகிறான்னு சாதுவை பற்றின லக்ஷணத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் ஸ்ரீபகவாலுத்திரோ சத்தியோ நதாத்மா சமசோபார்கமீர் மருதுசுச்சி கிஞ்சன அனீஹோமி மச்சரோ முனி अमत्त गभीरात्मा जितषड्गुण अमाद कल मैत्र कारुणि कवि आजाव गुणा दोषा मैया दिष्टान स्वान धर्मा सन्तज्य सर्वान्जेत